வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது செய்தி சேவை நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் சென்னையில் செவிலியர்கள் கடந்த மூன்று நாட்களாக நடத்திய போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளனர் உயர்நீதிமன்றம் அவர்களது போராட்டத்துக்கு தடை விதித்ததை அடுத்து அவர்கள் இந்த முடிவினை மேற்கொண்டனா் கிருஷ்ணகிரி அணையின் பிரதான மதகான முதலாவது மதகின் கதவு உடைந்தது இதனால் தென்பண்ணை ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் தேனியில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்க விரைந்து அனுமதி அளிக்கக் கோரி தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது ஆர் கே நகர் தேர்தல் பணிகளில் ஈடுபடவுள்ள மத்திய மாநில அரசு பணியாளர்கள் ஆயிரத்தி பேருக்கு முதல்கட்ட பயிற்சி முகாம் இன்று நடைபெறவுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான திரு கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் மணல் மற்றும் கிரானைட் குவாரிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை வரவேற்கத்தக்கது என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கார்டூனிஸ்ட் பாலா மீது புதிய வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நேற்று பத்திரிகையாளர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிரந்தர நதிநீர் தீர்ப்பாயம் தேவையில்லை என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் இப்போதைக்கு புயல் ஆபத்து ஏதுமில்லை என்றாலும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுது இந்திய செய்திகள் டெல்லி மற்றும் காஷ்மீரை தகர்க்க திட்டமிட்ட முக்கிய தீவிரவாதி வாரணாசியில் கைது செய்யப்பட்டுள்ளான் உத்தரப்பிரதேசத்தில் நேற்று மூன்றாம் கட்ட உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது பாராளுமன்ற மக்களவையின் செயலாளராக இருந்த அனுப் மிஸ்ரா திடீரென மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக சட்டத்துறை செயலாளராக இருந்த ஸ்னேகலதா ஸ்ரீவஸ்தவா நியமிக்கப்பட்டுள்ளாா் முதன்முறையாக பெண் அதிகாரி ஒருவர் மக்களவையின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்த முயன்ற அமெரிக்க பெண்ணை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஹைதராபாத் மெட்ரோ ரயில் சேவை நேற்று வர்த்தக ரீதியாக தொடங்கியுள்ளது குறைந்தபட்ச கட்டணமாக பத்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆய்வக பரிசோதனையில் மேகி நூடுல்ஸ் மீண்டும் தோவியுற்றதால் நெஸ்லே நிறுவனத்திற்கு நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரப்பிரதேச அரசு அதிரடி உத்தரவிட்டுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மீதான அத்தனை விசாரணை வழக்குகளையும் ஆறு மாத காலத்துக்குள் முடிக்க வேண்டும் என பாகிஸ்தான் தேசிய பொறுப்புடைமை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு ஒரு பெரிய சவால் விடும் வகையில் வடகொரியா மீண்டும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை நடத்தி உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட பதினோரு இளவரசர்களில் ஒருவரான மிதப் அப்துல்லா மட்டும் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளார் வருங்காலத்தில் இயந்திரமயமாதல் காரணமாக தகவல் சேகரிப்பு துரித உணவு தயாரிப்பு இயந்திரங்கள் இயக்குதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றுபவர்களில் முப்பதாம் ஆண்டிற்குள் முப்பத்தி கோடி பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக ஆய்வறிக்கையொன்று தெரிவித்துள்ளது ஏழை நடுத்தர நாடுகளில் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் போலி மருந்துகள் விற்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிரியா உள்நாட்டு போருக்கு தீர்வு காண்பது தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நேற்று தொடங்கியது ஐக்கிய அரபு எமிரேட் கலாச்சார விழாவில் கவுரவ விருந்தினர் நாடாக இந்தியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் ஹோண்டா அமேஸ் ஃபேஸ் லிப்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வாக்கில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது அடுத்த ஆண்டு துவக்கத்தில் அறிமுகமாகலாம் என எதிர்பார்க்கப்படும் இந்த மாடல் சார்ந்த தகவல்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளன ஐநூறு மில்லியன் கணக்குகளுடன் உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் வங்கி சேவை தொடங்க உள்ளதாக பேடிஎம் நிறுவனம் அறிவித்துள்ளது மகேந்திரா அண்ட் மகேந்திரா கார் தயாரிப்பு நிறுவனம் ஊபர் நிறுவனத்துடன் இணைந்து மின்சார கார்களை நாடு முழுவதும் டாக்ஸி சேவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது உள்நாட்டில் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனத்தின் கார் உற்பத்தி ஐம்பது லட்சத்தை தாண்டி சாதனை படைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவுக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்துள்ளது பி சி சி ஐ எடுத்துள்ள புதிய முடிவின்படி சச்சின் டெண்டுல்கர் அணிந்த பத்தாம் எண் சீருடை வேற எந்த கிரிக்கெட் வீரருக்கும் சர்வதேச போட்டிகளில் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிராக நடைபெறவுள்ள ஒருநாள் மற்றும் T20 டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான தொடர்களில் திசர பெறரா இலங்கை அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் காயம் காரணமாக இலங்கை அணியின் சீனியர் பந்து வீச்சாளரான ரங்கன ஹேரத் இந்திய அணியுடனான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் திரைச்செய்திகள் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் அமிதாப் பச்சனுக்கு சிறந்த ஆளுமைக்கான விருது வழங்கப்பட்டது நடிகர் திலகம் சிவாஜியின் பேரனான தயாரிக்கும் படத்தில் கதாநாயகனாக நடிக்க உள்ளார் விஷ்ணு விசால் இப்படத்தின் பூஜை நேற்று நடைபெற்றது நிவேதா பெத்துராஜ் கதாநாயகியாக இப்படத்தில் நடிக்கின்றார் விசால் ஜோடியாக சமுந்தா நடித்து வரும் இழும்பு இறுதிக்கட்ட படைப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஸ்ரீதேவி நயன்தாரா போல திரையுலகில் புகழ் பெற வேண்டும் என அண்ணாதுறை திரைப்படத்தில் நடித்துள்ள டயானா சம்பிகா விருப்பம் தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி கேள்விகள் பொது அறிவு சிறுகதைகள் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் இலக்கிய சிந்தனைகள் சிறப்பதிகார விருந்து போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்